ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்முகம் நாம் நம்முடைய தர்மங்களை ஸ்வதர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் இன்றைய தினம் ஆச்சபணம் அப்படிங்கிற தர்மத்தை விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆச்சபணம்ங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா இந்த ஆச்சபணத்துக்குன்னு மகாபாரதத்தில் ஒரு சரித்திரம் இருக்குது அற்புதமான சரித்திரம் அதையும் விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆச்சபணம்ங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுப்போம் தட்சிணந்து கரம் கிருத்வா கோகர்ணாக்கிருதிவத் புனா த்ரிப்பிபே தட்சிணே நாம்பு துவாசியம் பரிமாற ஏத் அப்படின்னு இடதுகையினால் தீர்த்தம் விட்டுண்டு வலதுகையினால் ஆச்சபணம் பண்ணணும் தீர்த்தத்தை விட்டு கையில் ஜலம் விட்டு ஆச்சபணம் பண்ணணும் இது யார் பண்ணணும் அப்படின்னா எல்லோருக்கும் உண்டு அத்தனை புருஷாளுக்கும் அத்தனை ஸ்திரீகளுக்கும் இந்த ஆச்சபணங்கிறது உண்டு ஸ்திரீகளுக்கும் இந்த ஆச்சபணம் உண்டு பெண்களுக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னா கோகர்ணம் மாதிரி கையை வச்சுக்கணும் கோகர்ணம்னா பசுமாட்டினுடைய காது காது மாதிரி கையை வச்சுக்கணும் அதாவது கட்ட விரல்னால் ஆள்காட்டி விரலை பிடிச்சுண்டா அதுக்கு கோகர்ணாக்கிருத்தின்னு பேர் அது மாதிரி கையை வச்சுக்கணும் அந்தர்ஜானு சுச்சோதேஷே உபவிஷ்ட உதங்முக பிராக்வா பிராமேண தீர்த்தேன த்விஜோநித்யம் உபஸ்பிருஷேத் அப்படின்னு அதாவது குந்திட்டு உட்காந்துக்கணும் ரெண்டு கால்களுக்கும் நடுப்புற ரெண்டு கையும் வரணும் இப்படி உட்காந்துண்டு தான் ஆச்சபணம் பண்ணணும் நின்றுண்டோ குனிஞ்சுண்டோ ஆச்சபணம் பண்ணப்படாது உட்காந்துதான் ஆச்சபணம் பண்ணணும் கிழக்கை பார்த்தோ வடக்கை பார்த்தோ உட்காந்துதான் ஆச்சபணம் பண்ணணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா பிராக்வா பிராமேண தீர்த்தேன த்விஜோ நித்யம் உபஸ்பிருஷேத்து அப்படின்னு பிராம தீர்த்தம்னால் ஆல்காட்டி விரலனுடைய அடியில் ஜலம் பட்டதானால் அதுக்கு பிராம தீர்த்தம்னு பேர் அப்படி கட்ட விரல்னால் ஆழ்காட்டி விரலை பிடிச்சிட்டு கையில் தீர்த்தம் எடுத்துண்டால் ஆள்காட்டி விரலனுடைய அடியில் ஜலம் படும் அதுக்கு பிராம தீர்த்தம்னு பேர் அப்படி கையில் தீர்த்தம் எடுத்துட்டு மூணு தடவை ஜலத்தை குடிக்கணும் அப்படி எடுத்துக்கிறபோது உறிஞ்சப்படாது அப்படி கையை தூக்கி குடிக்கணும் உறிஞ்சிற சத்தம் வரப்படாது கோகர்ணீகிருத்த ஹஸ்தேன மாஷலக்னம் ஜலம் பிபேத்து அப்படின்னு அந்த ஜலம் எந்த அளவில் இருக்கணும் அப்படின்னா கையில் வச்சிருந்தால் ஒரு உளுந்து முழு உளுந்த ஜலத்தில் போட்டால் முழுசாக முழுகணும் அந்த உளுந்து அந்த அளவு ஜலம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிஷி சொல்கிறார் இன்னொரு ரிஷி என்ன சொல்கிறாருன்னா கட்ட வரலுக்கும் ஆள்காட்டி வரலுக்கும் நடுவில் இருந்து ஒரு ரேகை வரும் நடு கை வரைக்கும் வரும் அந்த ரேகைக்கு மாஷரேகான்னு பேர் அந்த ரேகை முழுசாக நினையிற அளவுக்கு கையில் ஜலம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கு தான் மாஷ லக்னம்னு பேர் அந்த மாஷ ரேகா முழுசாக நனையிற அளவுக்கு கையில் ஜலம் வச்சுண்டு மூணு தடவை தீர்த்தம் சாப்பிடணும் பிறகு கட்டவிரல்னால் ரெண்டு தடவை ஒதட தொடச்சுக்கணும் திராஸ்யம் பரிமாற ஏத் அப்படின்னு ரெண்டு தடவை கட்டவிரல்னால் தொடச்சிக்கணும் ஒதட அந்த சாப்பிட்ட தீர்த்தம் எப்படி போகணும் அப்படின்னா ஹிருதாபி போயதே விப்ரஹா பிராமணன் ஆச்சபணம் பண்ணுற பொழுது ஹிரதயம் வரைக்கும் அந்த தீர்த்தம் போகணும் ஜலம் போகணும் கண்டகாபிஸ்து க்ஷத்ரியா க்ஷத்ரியனுக்கு கழுத்து வரைக்கும் ஜலம் போகணும் வைஷ்யோத்பிஹி பிராசிதாபிஸ்து வாயத்தாண்டி போகணும் வைஷ்யருக்கு ஸ்திரீகளுக்கு ஸ்பிருஷ்டாபிரந்ததா ஸ்திரீயஸ்பிருஷ்டாபிரந்ததான்னு ஒதடு முழுசாக நினைறும் பெண்களுக்கு இதுதான் ஆச்சபணத்தினுடைய ஜலமளவு அப்படி இந்த ஆச்சபணம் பண்ணுறதுனால நிறையா தேவதைகளுக்கு திருப்தி ஏற்படுறது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா திருப்பிராஸ்னியா தப்போயத்து பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராஹா மூணு தடவை நாம் ஜலத்தை குடிக்கிறதுனால பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரன் இவாளுக்கு திருப்தி ஏற்படுறது அவ நமக்கு ரொம்ப சுத்தியை கொடுக்குறா தேக சுத்தியை நமக்கு கொடுக்குறா பிறகு ரெண்டு தடவை உதட தொடச்சுக்கிறோம் பிறகு சில அங்கங்களை தொடரோம் விரல் நாள் அதெல்லாம் பண்ணி முடிச்சாதான் ஆச்சபனம்னு பேர் ஒவ்வொன்று நாளையும் ஒவ்வொரு தேவதைகள் சந்தோஷப்படுறா அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா கங்காச்ச யமுனாச்வ ப்ரியேதே பரிமார்ஜனாத் ரெண்டு தடவை உதர தொடக்கிறதுனால கங்கையும் யமுனையும் சந்தோஷப்படுறா சம்ஸ்பிருஷ்டயோகோ லோச்சனையோகோ பிரியேத்தே சசிபாஸ்கரவு ரெண்டு கண்களை தொடரோம் எப்படி தொடணும் அப்படின்னா மோதரவிரல்னால் கண்களை தொடணும் அப்படி தொடனால சூரியன் சந்திரர்கள் சந்தோஷப்படுறா நாசத்தியா நாசத்தியசம்ஜவு பிரியேதே ஸ்பிருஷ்டே நாசா புட்டத்வயே மூக்க தொடரும் மூக்க தொடழுது ஆள்காட்டி வரலனால் மூக்க தொடணும் அப்படி தொடனால அஸ்வினி தேவர்கள் சந்தோஷப்படுறா கர்ணயோ ஸ்பிருஷ்டையோஸ்தத்வது பிரியே தேச்ச அனலா நிலவு ரெண்டு காதுகளை தொடரபொழுது சுண்டு வரலினால் காதுகளை தொடணும் அப்படி தொடுறதுனால வாயு வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது சம்ஸ்பிருஷ்டே ஹ்தயே சாஸ்ய பிரியந்தே சர்வ தேவதாக ஹிரதயத்தை அஞ்சு விரல்களுடைய நுனியினாலேயும் ஹிருதயத்தை தொடணும் எப்போ எங்கே தொட்டாலும் ஹிருதத்தை தொடர்க பொழுது அஞ்சு விரலனுடைய நுனியும் படணும் அப்படி படுற மாதிரி தொடர்றதுனால எல்லா தேவதைகளும் சந்தோஷப்படுறார் மூர்தினி அப்படி சிரசை தொடர்கிற பொழுது தலையில தலையை தொடரபொழுது நான்கு விரலனுடைய நுணியினால் தொடணும் கட்ட விரலை விட்டுட்டு பாக்கி நான்கு விரலனுடைய நுனியினாலேயும் சிரசை தொடணும் அப்படி தொடனால பிரீத்தஸ்து புருஷோபவேத்து அப்படின்னு நம்முடைய தேகத்துக்குள்ளே விராட் புருஷன்னு ஒரு புருஷன் வாசம் பண்ணுறார் அவர் திருப்தியை அடையிறார் இத்தனை தேவதைகளுக்கு திருப்தி ஏற்படுறது ஒரு ஆச்சபனத்தினால பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஜெகத்ஸ பரிதற்ப ஏத் அப்படின்னு ஒரு ஆச்சபணம் சரியான முறையில் நாம் செய்துட்டால் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அப்படின்னா பரபிரம்மத்திலிருந்து ஆரம்பித்த ஸ்தம்பம்னு ஒரு சின்ன பூச்சி அந்த பூச்சி வரைக்கும் உள்ள அத்தனை பிராணிகளுக்கும் திருப்தி ஒரு ஆச்சபணத்தினால அப்படின்னு ரிஷிகள் அவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்கா இந்த ஆச்சபணம் பண்ணுறதுனால தேக சுத்தி ஏற்படுறது அதுதான் டாக்டர்களும் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ஜலம் சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு வைத்தியர்கள் சொல்கிறேன் நம்ம ரிஷிகள் நமக்கு சொல்கிற வரைக்கும் நமக்கு அதில் விசுவாசம் ஏற்படுறதில்லை டாக்டர்கள் சொல்லிட்டா கண்டிப்பாக அதை செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆச்சபணம் பண்ணிட்டு சாப்பிட்ணும்னு சாஸ்திரம் அதை நம்முடைய சாஸ்திரம் சொல்கிற பொழுது நமக்கு அதில் ஸ்ரத்த வரமாட்டேங்கிறது டாக்டர்கள் என்ன சொல்கிறா சாப்பிட உட்கார்ந்த உடனே கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளார் ஜலம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பித்தா அசிடட்டி ப்ராப்ளம் வராது அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறார் அதுதான் நம்முடைய ரிஷிகள் ஆச்சவணம் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும்னு காண்பிச்சிருக்கா அப்படி சாஸ்திரம் ஆயச்சா சாஸ்திரம் நமக்கு ஒரு வழி காண்பித்தால் அது நம்முடைய சௌக்கியத்துக்காகத்தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இந்த இவ்வளவு பெருமை இந்த அங்கங்களை தொடர்கதுனால தேவதைகளுக்கு திருப்தி அப்படின்னா தேவதைகளுக்கும் நாம் இந்த அங்கங்களை தொடர்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா சம்மந்தம் இருக்குது என்னென்னா இப்போது ஒரு கண்காட்சிகள்லாம் நடத்துகிறா இந்த ஒரு பெரிய ஸ்தாபனம் ஏற்பாடு பண்ணி நடத்துறது ஜனங்கள்லாம் போய் பார்க்குறா ஜனங்கள்லாம் போய் கண்காட்சியை பார்க்கறதுனால நடத்துகிறவர்களுக்கு என்ன லாபம் அதனால் அப்படின்னா ஜனங்கள் நிறையா பேர் வந்து அந்த கண்காட்சியை பார்த்தா இத்தனை பேர் நாம் ஏற்பாடு பண்ணின கண்காட்சியை இத்தனை பேர் வந்து பார்த்துருக்கா அப்படிங்கிறதே அவளுக்கு ஒரு பெருமை அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது அதை பார்க்குறோம் லோகத்தில் கண்காட்சி நடத்துறது வேறு ஒரு ஸ்தாபனம் செலவு பண்ணி நடத்துகிறா ஜனங்கள் வந்து பார்க்கறது அப்படின்னா ஜனங்கள் வந்து அதை பார்த்துட்டு போனாலே அந்த கண்காட்சி ஏற்படுத்துகிறவாளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துறதை பார்க்குறோம் இல்லையா அதே போல தான் தேவதைகள் நமக்கு நியமிச்சிருக்கா இந்த இந்த அங்கங்களை தொடணும்னு இந்த இந்த அங்கங்களை தொடரபொழுது தேவதைகளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது இதை வேதம் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது அப்படி இந்த ஆச்சபணத்துக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி இந்த ஆச்சபணத்துக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குது மகாபாரதத்தில் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்